حدیث ابن رضی அவர்களின் வீட்டு கூரை மீது ஒரு வேளையாக நான் ஏறினேன் அப்போது நபி சலுலாஹும் அலிஹ் வசல்லம் அவர்கள் சிரியாவை முன்னோக்கியும் கிபிலாவின் திசையை பின்னோக்கியும் அமர்ந்தவர்களாக தமது இயற்கை தேவையை நிறை கொண்டிருக்க கண்டேன்